நாற்றலை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமேலு நம்ம இன்னைக்கு செய்யப்படுறது நார்த்த இலை பொடி செய்ய தேவையான பொருட்கள் நார்த்த இலை தேவையான அளவு உளுத்தம் பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூணு பெருங்காய்த்தூள் கால் ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப செய்முறை நம்ம ஃபஸ்ட் நார்த்த இலையை வந்து நரம்பெல்லாம் நீக்கிட்டு வரும் இலைய நிச்சயம் நிச்சயம்தான் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சிருவோம் வானல் வச்சிடலாம் இந்த ட்ரை பேனில் வானல் குழந்ததும் உளு போட்டு வறுத்துக்கலாம் அதனால் கொஞ்சம் நல்லா வருந்ததும் ஒரு முக்காப்போ தான் இந்த காஞ்சி மிளகாயும் போட்டு அதில் வறுத்துருவோம் வறுத்துட்டு நம்ம நம்ம ஒன்று காஞ்சி காரம் கூட வேணுன்னாலும் ஒட்டுக்கலாம் நான் அதை வறுத்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பெருங்காயத்தூள் அந்த சூடுலேயே பொறிஞ்சிரும் போட்டு இந்த நார்த்தை இலை எடுத்து இருக்கோம்லயா வச்சிருக்கோம் இல்லையா கட் பண்ணி அதையும் போட்டுவிடுவோம் போட்டு அந்த சூடிலேயே டாஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறினதும் அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா சூப்பர்வான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி நார்த்த இலை பொடி தான் யார் நம்ம இது வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடலாம் அதில் தொட்டுக்க வேணாலும் வச்சுக்கலாம் தைப்பனி பாருங்க ஓரோகலே மீண்டும் சந்திப்போம்